ஹதீஸ் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ஆயிஷா ரவிலா அவர்கள் கூறியதாவது எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கும் போது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எனது மடியில் சாய்ந்து கொண்டு குரான் ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள்